मातुलो यस्य जननी सर्वमंगला ீகோ மாசனோந்தே கஜரீஸூயம் விதைப்பாரை சே வசத்து ஜிஹாபிரீ வராங்க முதிரா கரெர்வீம் கமலாசனாக்கோட்டிப்பிரம் திரிநேற்றா தாம் சுவமா சர்வசாதிக்கேக்கேரினி நமோஸ் சஷஷிஸ்வினா சனாமய நாராயணி நமோஸ் சராத்தீனப்பணே சர்வாத்தி ஹரேவி நாராயணி நமோஸ் யாத்திருப்பேணி நமஸ்தை நமஸ்தை நமஸ்தை நமோ நமதக்ஷிணாந்திரை பாயனூத்தம் ஸ்ரீங்ககம் யதீந்திரம் மேஷி கிமாத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமச்சிவேந்திரம் ஷாிய முனாண்டூன் சனோஸ்மே மாதே பந்துஷ் சாா் மேவிரவிணம் மேவேவ நமோ விதைய சம்பிரதாய வம்சிபோ மகோ நமோ குருப்பலவரோமீ ஷாந்தோனா மந்திரங்களை மந்திரங்களுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக பொதுவாக முகவுரையாக சில விஷயங்களை பார்த்துருக்கிறோம் நமக்குத்தான் இந்த செல்ஃப் கான்ஷியஸ் அப்படிங்கிறது அதாவது இந்த தன்னுணர்வுங்கிறது இந்த இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்கிறேன் அதை இருக்குது ஜட இதுக்கு நான் மைக்குன்னு தெரியாது நம்ம தான் இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம் நான் மைக்காக இருக்கிறேன் அதுக்கு தெரியாது அதே மாதிரி போட்டுருக்கிற தங்கம் எல்லாம் போட்டுருக்கோம் தங்கத்துக்கு தான் தங்கம்னு தெரியுமோ தங்கத்துக்கு தான் தங்கம்னு தெரியாது அது மாத்திரமில்லை இந்த மரங்களுக்கு கூட உணர்வு இருந்தால் கூட அதுக்கு நான் மரமாக இருக்கிறேன் அந்த மரம் என்னை விட பெருசாக வளருது அப்படிங்கிறதுலாம் இருக்குமாங்கிறது இல்லைங்கிறதான் சொல்கிறாங்க நிறைய பேர் Self-conscious ஒரு மாட்டுக்கு இப்போ காலம்பிற கோபூஜை பண்ணுறோம் பசுமாடு வந்து ஆஹா எனக்கு என்ன மரியாதை சுவாமிகளே என்ன பிரதனம் பண்ணுறார் நமஸ்காரம் பண்ணுறார் மூலத்தில் மூலஸ்தானத்தில் மூர்த்தி இருக்குது அது கல் விக்கிரகம் நம்ம அதில் பாவனை பண்ணுறோம் அந்த விக் இருக்கிற மூர்த்திக்கு தெரியலாம் அந்த கல்லுக்கு தெரியுமா கிடையாது ஆண் வந்து என்ன எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறாங்க உலகமே என்னை வந்து வழங்குறதுன்னு வெங்கடா தலபதி விக்கிரகல்லு சொல்லுமா சொல்ல அதில் இருக்கிற மூர்த்தி சாநித்தியம் பேசலாம் அது வேற விஷயம் ஆனால் அந்த ஸ்டோனுக்கு செல்ஃப் கான்சியஸ் கிடையாது நமக்கு மாத்திரம்தான் நான் அப்படிங்கிறது இருக்கு அப்புறம் நமக்கு வந்து உயர்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை அப்புறம் ஜாதி அபிமானம் குலாபிமானம் கோத்ராபிமானம் ஜெண்டர் அபிமானம் எல்லாம் நமக்கு தான் இருக்குது நான் ஹிந்து நான் முஸ்லீம் நான் கிறிஸ்டியன் நான் ஜொராஷ்ட்ரியன் அதுக்கெல்லாம் இருக்கோ மரம் வந்து வேப்ப மரம் வேறு நாட்டிலையும் இருக்குது மஸ்கட்டில் இருக்கிற வேப்ப மரத்துக்கும் நம்ம ஊரில் இருக்கிற வேப்பமரத்துக்கும் அது வேப்ப மரத்துக்கு வந்து நான் இந்த நாட்டில் இருக்கேன் நன்கு கவனிக்கப்படுபவனாக இருக்கிறேன் கவனிக்கப்படாத மரபங்களெலாம் இங்கே வருது அங்கே வச்சு வச்சு அதுக்குன்னு ஒரு மரத்துக்கு ஒரு மாதத்துக்கு மூணு லட்ச ரூபா செலவு பண்ணுறதுலாம் இருக்கு அபுதாபிலாம் ஒரு மரத்துக்கு ஒரு வேப்ப மரத்துக்கு மூணு லட்ச ரூபாய் செலவு பண்ணுறாங்க அபுதாபி அரண்மனையில் அப்படி நிறைய மரம் வச்சுருக்கான் நம்ம அவங்களுக்கெல்லாம் மூணு லட்ச ரூபாங்கிறது ஒரு பைசாவுக்கு சமானம் ஒரு பைசா கூட கம்மி அப்படி எதுக்கு சொல்கிறேன் நமக்கு மாத்திரம் தான் இந்த தன்னுணர்வு நான் என்கிற உணர்வு இருக்கிறதுனால நமக்கு சுகதுக்கம் இருக்கிறதுனால துக்கம் வந்து இருக்குது இந்த துக்கத்திலேருந்து விடுபடுறது எப்படிங்கிற எண்ணமும் நமக்கு இருக்கு யாருக்கும் துன்பம் பிடித்ததாக இல்லை யாருக்கும் துன்பம் பிடிக்காது இன்பந்தான் பிடிக்கும் எது பிடிக்குமோ அது இன்பம் அப்படி ஒரு லக்ஷணம் இருக்குது எது பிடிக்குமோ அதுதான் சுகம் எத் இஷ்டம் தத் சுகம் எது அனிஷ்டம் தத் துக்கம் இந்த வகுப்பு பிடித்தா சுகம் இந்த வகுப்பு பிடிக்கலைன்னா துக்கம் செல்ஃபோன் பேசிட்டு இருக்கிற போது அடிச்சதுன்னு வச்சுங்களேன் இஷ்டமாக அனிஷ்டமாக நமக்கு தெரிஞ்சு போயிடும் அது வச்சுருக்கிறவனுக்கு இஷ்டமாக இருக்கலாம் அது சத்தம் கேட்குறவனுக்கு அனிஷ்டம் அது ஆனால் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இந்த தன்னுணர்வு நமக்கு மாத்திரம் இருக்கிறதுனால நம்ம வந்து நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறோம் சிந்தனை பண்ணுறோம் நான் சுகமாக வாழ்கிறது எப்படி துக்கமில்லாமல் இருக்கிறது எப்படி எப்போவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கணும் எப்போவுமே நல்ல இமோஷன்ஸ் இருக்கணும் இது பண்ண என்ன சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்குது அதனால்தான் இந்த விச்சாரங்கள்லாம் பண்ணுறோம் அதுதான் விஷயம் இது இருக்கிறதுனால தான் நாம் விசாரம் எல்லாம் பண்ணுறோம் ஆராய்ச்சி பண்ணுறோம் என்ன ஆராய்ச்சி பண்ணுறோன்னா எதுக்காக நான் பிறந்தேன் நான் நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா நான் கேட்கவே இல்லை எனக்கு இந்த உடம்பு ஏன் வந்தது அப்ப நான் பிறந்தேன்னா நான் நான் வேற நான் இருக்கணும் இல்லாட்டி எனக்கு வந்து திடீர்னு ஒரு உடம்ப கொடுத்து திடீர்னு நான் வந்து திடீர்னு குதிச்சு நான் சுக துக்கத்தை என்ன காரணம் சுகத்தை அனுபவிக்கிறத போல பிரச்சனை இல்லை துக்கத்தை அனுபவிக்கிறவங்க கேள்வி கேட்கறான் எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம் வருகிறது உனக்கு மாத்திரம் இல்லப்பா உலகத்துல சமஸ்தரீரத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் துக்கம் இல்லாத ஜீவராசி எங்க இருக்கு ஆனாலும் என்ன பண்றோம் நம்ம ஒருத்தருக்கும் தன்னுடைய துன்பம் தீரணுங்கிற எண்ணம் இயல்பாகவே இருக்கு ஆகையினால்தான் ஆராய்ச்சி எல்லாம் பண்றோம் நமக்கு சாஸ்திரம் துணை புரிகிறது ஆசிரியர் துணை புரிகிறார் என்ன சொல்றாருனா அவங்கதான் சொல்றாங்க உடம்பு வேற உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் வேறு இது இதுவே நிறைய பேருக்கு தெரியாது இது தெரிஞ்சால் அப்போத்தான் வந்து உயிர் வேற உடம்பு வேறேங்கிறது திருடமாக தீர்மானம் ஆனால் தான் ஒருத்தன் ரிலிஜனுக்குள்ளேயே நுழையிறான் ஏன் உடம்பு வேற உயிர் வேறேன்னு தெரியாமல் இருக்கிறவன் ரிலீஜனுக்குள்ளேயே நுழையலை ரிலிஜனில் இருக்கிற மாதிரி வேஷம் போட்டிருக்கலாமே தவிர மதத்துக்குள்ளேயே அவன் நுழையலேன்னு அர்த்தம் மதத்துக்குள்ளே அவன் நுழைஞ்சிருக்கான் நம்ம வேஷம் போட்டுருக்கலாம் கோயிலுக்கு போகலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் நமக்கு இந்த ஏன் போகிறோங்கிற இந்த விவேக்கம் இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை ஆக நான் ஜீவனாக இருக்கேன் இது தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பண்ணுறோம் நம்ம பல கோணங்களில் சிந்தனை பண்ணோம் இப்போ வாழ்க்கையில் எனக்கு எது லட்சியம் பணம் சம்பாதிக்கிறது குடும்பம் நடத்துறது பார்த்துட்டோம் புண்ணியம் பண்ணுறது ஆனால் இதெல்லாம் எனக்கு நிறைவே தரமாட்டேங்குது இதுதான் கடைசியில் ச சாரம் என்னன்னு கேட்டால் எனக்கு எதுலேயுமே நிறைவு ஏற்படவில்லை சில சமயம் சந்யாசம் வாங்கிட்டு வேதாந்தம் படிச்சும் கூட நிறைவு ஏற்படலன்னு சொன்னால் எங்கேயோ பிரச்சனைன்னு அர்த்தம் வேதாந்தம் படிச்சுட்டேன் எல்லாம் பண்ணிவிட்டேன் ஆனால் இன்னும் எனக்கு நிறைவு ஏற்படலைன்னு சொன்னால் நீ எந்த வாத்தியாக இருக்கிட்ட எந்த புஸ்தகத்தை படித்த எப்படி படித்தேன்னு கேட்போம் ஏன்னா படிக்க படிக்க வேண்டிய சொல்லி முறையாக சொல்லிக் கொடுக்குற வாத்தியார்ட்டம் முறையாக படித்தா இந்த கேள்வியே வராது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் மனிதன் நிறைவை தேடுகிறான் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் அவன் தன்னை குறைவானவனாகவே கருதுகிறான் லிமிட்டட் நான் நேற்றுக்கு சொன்னதெல்லாம் சாஸ்திரியமாக ஒரு அர்த்தம் சொன்னேன் அதில் பூர்ணத்துவம் இல்லை அப்படின்னு சொன்னேன் அது ஒரு அர்த்தம் அது ரொம்ப முக்கியம் ரொம்ப டெக்னிக்கலாக சாஸ்திரியமாக சொன்னால் இந்த ஜீவன் ஸ்தூல சரீரத்தோட சம்பந்தம் இல்லாமல் இருந்தாதான் மோக்ஷம் ஸ்தூல சரீர சம்பந்தம் இல்லாமல் இருக்கணும்னா சூக்ம சரீர சம்பந்தம் இருக்கக்கூடாது சூக்ம சரீர சம்பந்தம் இல்லாமல் இருக்கணும்னா காரண சரீரம் இருக்கக்கூடாது காரண சரீரங்கிறது அஜானம் ஆனால் காரண சரீரம் எப்படி அழியும் அப்படின்னா ஈஸ்வர உபாசனை பண்ணினா ஈஸ்வர அனுகிரகத்தினால காரண சரீரம் அழிஞ்சு சூக்ம சரீரம் அழிஞ்சு ஸ்தூல சரீரத்தோட சம்பந்தம் ஏற்படாதுங்கிறது ஒரு துவைத்த சித்தாந்தங்கள் ஆனா நம்ம இன்னொரு கோணத்துல என்ன பார்த்தோம் அப்படி மோட்சத்தை சாதாரண சாஸ்திரத்தை பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்றது மோக்ஷங்கிறது ஜீன் மறுபடியும் சரீரம் எடுக்காம இருக்குது அதாவது இந்த சரீரம் போனத்துக்கு பிறகு மறுபடியும் எந்த ஜீவன் சரீரம் எடுக்கலையோ அந்த ஜீவன் முக்தி அடைந்த ஜீவன் அந்த ஜீவன் மட்டும் முக்தி அடைந்த ஜீவன் இதுதான் பெரும்பாலும் சொல்றது ஆனா ஆதிசங்கரன் அதே சாஸ்திரங்களை வச்சுக்கொண்டு சொல்ற விதமே வேறு ஜீவனுங்கிற எண்ணந்தான் நமக்கு சம்சாரம் நான் ஜீவனும் கிடையாது முதல்ல உடம்புங்கிற எண்ணம் மகாசம்சாரம் நான் உயிருங்கிற எண்ணம் அதுவும் சம்சாரிதான் தேகி தேகா ஆத்மான்னு நினைச்சாலும் நான் சம்சாரிதான் ஜீவஹா ஆத்மான்னு நினைச்சாலும் சம்சாரிதான் அகம் பிரம் அயம் ஆத்மா பிரம்மன்னு புரிஞ்சுண்டாத்தான் அசம்சாரி முக்தகா ஆஹ் இது புரிஞ்சுக்கிறதுன்னு விட்டார் இந்த உடம்பு செத்து போன பிறகு உடம்போட உயிருக்கு சம்பந்தம் ஏற்படாமல் இருக்கிறது மோட்சம் என்று சாஸ்திரங்களை வைத்து கொண்டு மோட்சத்தையே ஆத்தியந்திக்க மோக்ஷமாக இவர்கள் நினைக்கிறார்களோ அவர்களை பற்றி ஆதிசங்கரர் அப்படி சொல்றார் ஆகையினால் நம்ம என்ன இன்னொரு கோணத்தில் இதெல்லாம் உங்களுக்கு புரியல வச்சுங்களேன் புரிய போ நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன வழி அவ்வளவு சிம்பிளா போட்டா நான் இந்த உலகத்தில் இருக்கணும் காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நான் செத்து போக விரும்பல சாகவும் தேவையில்லை ஆனா அதே இந்த உலக எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அதுதான் முக்தி எதையும் தாங்கும் இதயம் எதையும் அர்த்தம் துன்பத்தில் துடிக்காமல் இன்பத்தில் துள்ளாமல் இருக்க வேண்டும் இன்பம் வந்தா துள்ளப்படாது துன்பம் வந்தா துடிக்கப்படாது எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டா ஆகாஷத்துக்கும் பூமிக்கும் குதிக்கக்கூடாது எலெக்ஷனில் தோத்துட்டா துவண்டு போய் படுத்துக்க விடாது ஏன் அவங்களே வம்பு கேட்குறீங்கன்னு கேட்காங்க ஏன்னா எல்லாருக்கும் அபிமானம் இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் ஹிந்து ஹிந்து ஹிந்து மதத்துக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலை இந்த தேசத்தில் உருவாகணும்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா அதுக்காக பிரார்த்தனை பண்ணுறோமா இல்லையா பத்தி பேசுறையா நம்ம மதம் வளராட்டாலும் பரவாயில்லை நினைக்கணும் அதுவே விஷயம் இப்ப வந்து இஸ்லாம் வந்து fastest growing religion is Islam Because they are increasing உலகத்திலேயே ஒன்றும் இல்லை அதுக்கெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் காலம்புற ஆறு மணிக்கு புஸ்தகத்தை தூண்டிக்கின்னு மதரசாவுக்கு போகிறது எல்லாம் அழகாக ஜம்முனுக்குள்ளாயெல்லாம் அதுக்கு தெரியுமா பாரு விவரம் தெரியுமா என்ன அவங்க அப்பா முஸ்லீம் அதனால என்ன பண்ணுறார் இந்த குழந்தை நம்ம எப்படி பண்ணுவோமா நம்ம குழந்தைங்களா ஐயோ குழந்தைங்களேன் தூங்கட்டும் கொஞ்சம் தூங்கணும் அது உருப்பிடும் அது கொஞ்சம் தூங்கட்டும் பாவம் குழந்தையாக இருக்குது குழந்தைக்கு தூக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல ஓரளவுக்கு போட்டுவிட்டால் பரவாயில்லை இல்லை இவ்வளோ அழகாக போகிறான் ஜம்முனை வேஷ்டியெலாம் போட்டு ஜிப்பாலாம் போய்ட்டு தலையில் குல்லாக வச்சுட்டு கையில் ஒரு பைய வச்சுக்கிண்டு எல்லாம் நண்டு சின்ன போகிறது அதில் இந்த பெண் குழந்தைகளும் எல்லாம் மதுரசாவுக்கு போகிறாங்க காலம்புற ஆறு மணிக்கு எழுச்சோ ஆ எல்லாம் போகிறாங்க எதுக்கு எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் பொறாமையில்லை ஏன்னா அவங்க அவங்களுடைய இதை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக வேலை செய்கிறாங்க விஷயம் என்ன துன்பத்தில் துடிக்கக்கூடாது இன்பத்தில் துள்ளக்கூடாது எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் ஷாக் அப்சார்பர் அப்படிங்கிறாங்க இந்த கார்லாம் வந்து கரடுமுடலான ரோட்டில் போனால் கூட அந்த காருக்கு ஒரு விக்ரமும் வராமல் இருக்கணும்னா அதுக்கு ஷாக் அப்சார்பர்லாம் நல்லா இருக்கணும் தாங்கிக்கணும் சக்தி இதெல்லாம் ஸ்மூத் ரோட்லேயும் போகும் நல்ல எக்ஸ்ப்ரெஸ் வேலையும் கார் போகும் அப்புறம் கரடு முருளான ரோடுகளில் தாங்கணும் இல்லையா அது மாதிரி வாழ்க்கையில் எப்போவுமே எங்கே பார்த்தாலும் எல்லோரும் சிரிச்சுக்கிண்டு எப்போவுமே ஒரே மாதிரி இருப்பாங்களா என்ன எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குமா எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்குமா இருக்காது நமக்கே வாழ்க்கையில் எல்லாம் ஏற்றம் இறக்கம் உண்டு அப்ஸ் டவுன்ஸ் உண்டு ஆஹ் நமக்கு எப்போவுமே ஒரே மாதிரி நல்ல சூழ்நிலை வேணும்னு நினச்சா நம்மளால தர்மமாக இருந்தால் ஓரளவுக்கு கிடைக்கும் ஆனால் நூறு அதுக்கு கேரண்டி கிடையாது என்ன வேணான்னு வரலாம் நான் அதெல்லாம் வர்ணிக்கல அதுக்குத்தான் மோட்சம்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் மோட்சம்னா என்ன இங்கேயே இப்போவே கீதையில் பகவான் சொன்ன மாதிரி ஸ்தித சொன்ன மாதிரி துக்கேஷ்வனுவிக்னமனாக சுகேஷ் விகத ஸ்பிருகா तथा शीतोष्ण संतुष्टो வீத்தரானோபனோஷவிவர்ஜிதனையே கேனித் அன்கேத்த நஹியேத் பிரிம் பிரப்ப நோத்விஜேத் பிராப்பா அசூமி ஸித தைர்ஜி சர் எம் சாமியே ஸித்தம் மன நஷம் சமம்ம திரமணி தேஸி இன்ம இன்வம் எனின் ஆகும் தன் ஒன்னார் விளையும் சிறப்பு இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் அதுதான் வா ஆக இது நீங்க மோட்சம் வந்து சுவாமி இந்த உயிர்ங்கிறதும் புரிய மாட்டேங்குது உயிருக்கு மறுபடியும் உடம்பு வராது நுண்ணுடல்கிறீங்க காரணம் உடலுங்கிறீங்க ஒன்றும் புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னா பரவாயில்ல புரியாட்டு போயிட்டு புரியும் புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த நாட்டில் பிறந்து நம்ம முன்னோர்களெல்லாம் இந்த உணர்வில் வாழ்ந்தவர்கள் தான் ஆனால் நமக்கு அந்த இது ஜீனில் கொஞ்சமாவது இருக்கணும் சரி புரியலை போயிட்டு போகிறது ஆனால் என்ன சொல்கிறோம்னா நான் எப்பவும் நிறைவாக இருக்கணும் அதுக்கு என்ன வழின்னா என்னை நான் நிறைவாக புரிந்து கொள்ள வேண்டும் வேறு வழியே கிடையாது சாஸ்திர என்ன சொல்கிறது நீ நிறைவானவனாக இருக்கிறாய் இது இப்படி சொன்னா பரவாயில்ல அதுவும் நிறைவாக இருக்கிறது இதுவும் நிறைவாக இருக்கிறது நிறைவிலிருந்து நிறைவு தோன்று இருக்கிறது நிறைவிலிருந்து நிறைவை எடுத்த பிறகும் நிறைவே இருக்கிறது பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியத்தே பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமேவசிஷே நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் வீட்லையும் குறையா இருக்கு ஆசிரமத்திலையும் குறையா இருக்கு அங்கே போனாலும் குறைதான் தெரிகிறது இங்கே வந்தாலும் குறைதான் தெரிகிறது எங்க பார்த்தாலும் குறை குறைக்கு பிறந்தது குறையில்லாம எப்படி இருக்கும் குறையிலிருந்து குறைய எடுத்தாலும் எல்லாம் குறையாதான் அதுவும் அபூர்ணம் உங்கள் அப்பா அம்மாவும் அபூர்ணம் நீயும் அபூர்ணம் அபூர்ணமான அப்பா அம்மா கிட்ட இருந்து அபூர்ணமான குழந்தைகள்லாம் பிறந்திருக்கு அபூர்ணமான அப்பா அம்மா போனத்துக்கு பிறகு வந்து அபூர்ணமான இது தான் இருக்குது சொல்லினே இருக்கா அப்படி இல்லைப்பா எல்லாம் பூர்ணம் நீ புரிஞ்சிக்கிற முறையில் இருக்கு அறியாமையினால் எங்கே பார்த்தாலும் என்னையும் குறையா நினைக்கிறேன் எல்லா என்ன குறையா நினச்சா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்னொருத்தரை குறையா நினச்சா எனக்கு சுப்பீரியர் வச்சு மொழ எல்லாம் என்னையும் குறையா நினைக்கிறேன் எனக்கும் என் குறை தெரியுது உன் குறையும் எனக்கு தெரியுது ஆக குறையும் குறையும் கூத்தாடும் உன்னால் நான் கெட்டேன் என்னால் நீ கெட்டேன் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் சொல்லுவார் புட்ராவங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களோ தெரியாது நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் பண்ணியிருக்கோம் என்ன அவன் காதை இப்படி பிடிக்கணும் அது இப்படி பிடிச்சா கொடுக்கறது இப்படி பிடிக்கணும் அவன் காதை பிடிக்கும் ஆக்சுவலாக இது பெரிய சூப்பர் பிரெயின் யோகாங்கிறான் இப்போ பேட்டன் பண்ணிவிட்டாங்க பேட்டன் பண்ணிவிட்டாங்க சூப்பர் பிரெயின் யோகா நீங்கள் காதை தொட்டிங்கன்னா அமெரிக்காவை காசு கொடுக்கணும் அதனால் இப்படி அவன் காதை இப்படி பிடிச்சிக்கணும் அவன் என் காதை அப்படி பிடிச்சிக்கணும் உட்காரு உட்கார போது என்ன சொல்லணும் உன்னால் நான் கேட்டேன் எந்திரிக்கிறபோது என்னால் நீ கேட்ட ரெண்டு பேரும் சொல்லுங்கடாமார் வாத்தியார் இப்போ வாத்தியார் அப்படி சொல்லுவாரா அப்படிலாம் சொன்னதுனால தான் இப்போ நல்லாயிருக்கும் இப்போ வாத்தியார் சொன்னார்னால் வாத்தியார் பண்ணிவிடுவாங்க அவ்வளோ தூரம் நாடு முன்னேறி இருக்கு வாத்தியார் வாத்தியார் பொறுப்பாக சொல்லுவார் காதை பிடிச்சாலும் இப்போ நீங்கள் ஒன்றும் வேண்டாம் தான் ஏன்னா இந்த யோகாசனம் பண்ணுறது போல் நீங்கள் உங்கள் ரூமுக்குள்ளேயே கதவை சாத்திக்கோங்க உக்காந்து ஏன்னா எல்லோரும் பார்த்தா ஒரு மாதிரி இருக்குன்னு தோணும் தோப்பு கர்ணம் போட்டு போட்டு பாருங்க உபநிஷத்து கிளாஸில் தூக்கம் வராது தூக்கம் வரேன் எனக்கு தூக்கம் வராமன்றது நான் போட்டுட்டு தான் வரேன் இல்லாட்டி நான் தூங்கிட்டா என்ன பண்ணுறது தோப்பு கர்ணம் போட்டு மோக்ம்னா என்ன அப்படின்னா நம்மை எங்கும் நிறைவு என்னது எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா சொல்லி எங்கேயும் சர்வத்திர பூர்ண தரிசனம் சர்வத்திர சமதர்சனம் நானும் பூர்ணம் நீயும் பூர்ணம் சர்வம் பூர்ணமயம் ஏன்னா காரணம் ஏக்கம் காரியம் அநேக்கம் பூர்ண காரணத்திலிருந்து காரியம் அனைத்திலையும் பூர்ணந்தானே வியாபிச்சிருக்கு பூர்ணத்தை தவிர எப்படி இருக்கும் பூர்ணத்தில் அபூர்ணங்கள் சொல்லப்போனால் குறைகள் அனைத்திலும் நிறைவே நிறைந்திருக்கிறது புரியுறத பாருங்க குறைகள் அனைத்திலும் நிறைவே நிறைந்திருக்கிறது நிறைவை காணாதவன் குறைகளை மட்டுமே காணுவான் ஆ நிறைவை காண்பவனுக்கு குறைகள் பொருட்படுத்தப்பட மாட்டாது குறைகளுக்கு முக்கியத்துவம் கிடையாது இப்போது குழந்தைங்கள்லாம் விளையாட்டுத்தனமா இதெல்லாம் பண்ணி தானே குழந்தைய ஒத்து போனாங்க ஏன்னா அது குழந்தையாக இருக்கிற போது அதுதான் நேச்சர் அதே மாதிரி சில பேருடைய பழக்கங்கள்லாம் அவங்க படிக்காத பக்குவம் இல்லாமல் இருந்தால் அவங்க பழக்க வழக்கம் அப்படி இருந்ததுன்னா அவங்களும் குழந்தை மாதிரி தான் நம்ம நினைக்கணும் அப்படி தான் நினைக்கணும் இப்போ குழந்தைங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் இப்போ இங்கே ஒரு குழந்தை வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த உண்டியில் பெட்டி தூக்கி அங்கே கீழே போடுறது இதுக்க தூக்கி அங்கே எழுதுறது உடனே வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறேன் அப்படி நம்ம சொல்லுவோமா குழந்தையோட சுவாவம் சேட்டை பண்ணுறது அது பண்ணலைன்னா அது குழந்தையா சேட்டை பண்ணுவாங்க அதே மாதிரி வயசானவங்களும் வேறு வேறு விதமாக சேட்டை பண்ணுவாங்க அவங்களும் அரிய அவங்களும் குழந்தைங்க தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுல ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க இவ்வளோ கழுத மாதிரி பத்து கழுத வயசாகிடுச்சு இன்னும் திட்டக்கூடாது நம்ம நினச்சிக்கிறோம் நீங்கள் சொல்லலாம் ஆனால் அது ஞாபகம் வச்சுக்கணும் குறைகளை நாம் குறைகளை பெருசாக நினச்சிக்கக்கூடாது குறைகளை ரொம்ப குறைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம்னா சம்சாரந்தான் நிறைவையே காணும் என்ன நிறைவே காணும் நிலை வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் பாட்டுருக்கு இல்லையா உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் நல்ல பாட்டு அதாவது உலகத்தில் வந்து சமம் இருக்காது விஷமந்தான் இருக்கும் உலகம் சமநிலை பெற வேண்டும்னா அது எப்படி பெறும் சமமாக இருந்தால் அது உலகமாக அந்த லைன்லாம் பார்த்தீங்களா நான் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் பாட்டை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அதனால இதுதான் இதுதான் மனுஷனுடைய சுவாவம் ஆனால் அது புரிஞ்சுக்கணும் விஷயத்தை புரிஞ்சுக்கணும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும் அப்படி இருக்காது உலகம் அப்படி இருக்கும் ஆனால் மூணாவது லைன் தான் பெஸ்ட் நிறைவே காணும் மனம் வேண்டும் அது போட்டு உலகம் அப்படி இருக்கும் அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸு ஏற்றத்தாழ்வு இப்படி இப்படி தான் இருக்கும் வயசானவங்க இருப்பாங்க இளைஞர்கள் இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க எல்லாத்தையும் ஒரேடியாக சமமாக எப்படி ஆக்கிறது ஆ வெளியில் சமமாக ஆக்க முடியாது பழக்க வழக்கங்களும் சமமாக இருக்காது குழந்தையோட பழக்க வழக்கம் வேறு பெரியவங்க பழக்க வழக்கம் வேறு நம்மளை வளர்த்த முறையில் பழக்க வழக்கங்கள் மாறலாம் ஒரு ஒருத்தரும் வளர்க்கப்படுற முறையிலையும் பழக்க வழக்கங்கள் மாறலாம் வளர்க்குற முறையில் தாங்கள் வளர்கிற முறையில் பழக்க வழக்கங்கள் மாறலாம் ஆனால் என்ன மாறினாலும் எல்லாவற்றிலும் ஒரு தத்துவம் விழையோடி கொண்டிருக்கு அந்த நிறைவை பார்க்க வேண்டும் இப்போ உபனிஷத்தில் தான் படிக்க போகிறோம் ரொம்ப அற்புதமான மந்திரங்கள்லாம் வரப்போகிறது நிறைவே காணும் மனம் வேண்டும் இதுக்கு பெயர் சரி சுவாமி புரிகிறது மோட்சத்தை பற்றி இப்படி ஒரு மாதிரி தீர்மானம் பண்ணிட்டோம் மோக்ஷுவரூப நிச்சயம் மோக்ஷாதன நிச்சயம் ஞாபகம் வச்சுக்கணும் மோட்சம் என்பது எல்லாராலும் இயல்பாகவே விரும்பப்படுகின்ற ஒன்று வந்து மரத்தில் கூட காய் காய்ச்சிருச்சுன்னா அது விழுந்து விடுறது முக்தி அடைஞ்சு விடுறது தென்னை தேங்காய் அது நல்லா முத்தி அதனால முத்தி போகிறதுன்னே பேர் முக்தியே தான் அதுதான் அது முத்தி போன உடனே அது முக்தி கிடச்சி விடுறது உள்ளுக்குள்ளேயும் தேங்காய் உள்ள என்ன ஆகிடுறது ஒட்டாமல் உருவாருக்கமிவ பந்தநாத் அப்படிதான் இருக்குது இப்படி புரிஞ்சுக்கணும் நாம் அது மாதிரி நமக்கும் இந்த இந்த உண்மை புரியணும் இப்போ இந்த மோட்சங்கிற விஷயம் பார்த்துட்டோம் நான் குறைவான நான் நிறைவை அப்போ நான் குறைவான நான் என்ன பண்ணணும் குறையான நான் நிறைவான பொருளை நினச்சி நினச்சி நினச்சி நான் நிறைவான பொருளாக ஆயிடும் நிறைவில் நான் குறையான நான் இரண்டரை கலக்கணும் இது துவைத்த மதம் சித்தாந்தம் என்ன சொல்லுகிறதுன்னா நீ குறைவே இல்லை நீ குறையா உன்னை தப்பாக புரிஞ்சுட்ருக்க நீ நிறைவை அடைய முடியாது ஏன்னா நிறைவாதான் நீ இருக்க ஆக நிறைவாக உன்னை உணர்வது ஞானம் நிறைவை அடைய வேண்டுமென்றால் தியானம் செய்ய வேண்டும் நிறைவாக தன்னை உணர வேண்டுமென்றால் அறி நிறைவை பற்றிய அறிவை பெற வேண்டும் அந்த நிறைவை பற்றிய அறிவை தருவது எது சம்பிரதாயத்தோட உபதேசம் பண்ற ஆச்சாரிய வாக்கியங்கள் சாஸ்திரம் ஆச்சாரிய ஆச்சாரிய ஆகமாதேவ ஜாத்தும் சக்கியம் பூர்ணத்துவம் சங்கராச்சாரியை கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ணிட்டேன் ஆச்சாரிய ஆகமாதேவ ஜாத்தும் சக்கியம் பிரம்மம்பர் அதை கொஞ்சம் மாத்தி போட்டேன் ஆச்சாரிய ஆகமாதேவ ஜாத்தும் சக்கியம் பூர்ணத்துவம் பூர்ணத்துவம் ஜேயம் பூர்ணத்வம் நூ சாத்தியம் நிறைவு என்பது அடையப்படுவது அன்று நிறைவு என்பது அறியப்படுவது அறியப்படுவது ஆகியன தான் உக்காந்து படிக்கிறோம் அடையணும்னா என்ன பண்ணுவோம் தெரியுமோ அடையணும்னா என்ன பண்ணுவோம் அதுக்கு பெரிய பூஜை பண்ணணும் ஹோமம் பண்ணணும் இல்லாட்டி கண்ணை மூடி தியானம் பண்ண சொல்லிடுவோம் ஆனால் அப்படி பண்ணலை தியானம் பண்ணிட்டு படிக்கணும் படித்ததையும் தியானம் பண்ணணும் ரெண்டு தியானம் பண்ணிட்டு படிக்கணும் படித்த விஷயத்தையும் தியானம் பண்ணணும் படிப்பை மாத்திரம் ஸ்கிப் பண்ணக்கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தியானமே போகிறோம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தப்பாக சில பேர் புரிஞ்சுன்னு இருக்காங்க ஆக தியானம் பண்ணுறதுக்கு படிக்கணும் படித்து தியானம் பண்ணணும் கர்மகாண்டத்தை படித்து தியானம் பண்ணணும் அந்த தியானம் பண்ணி அதனுடைய பிரயோஜனத்தினால் ஞானகாண்டத்தை படிக்கணும் ஞான காண்டத்தை படித்து நிதித்தியாசனம் பண்ணணும் கர்மகாண்டத்தை படித்து சகுண பிரம்ம தியானம் பண்ணணும் ஞான படித்து நிர்குண பிரம்ம தியானம் பண்ணணும் நிறைய பேருக்கு அது புரியாதனால இது படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் படிக்க முடியலை படிக்க ஆசை இல்லை அது சாதனம்னா அதை உபயோகப்படுத்த தெரியலை அதனால் நிறைய பேர் இதுக்கு பிரவர்த்திக்கிறது இல்லை முயற்சி பண்ணுறது இல்லை ஆனால் நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்கிறோம் ஞானம் இந்த தாய்மான் ஒரு பாடினர் பக்தி பரப்பை வலமாக வந்தும் பறவையடை மூழ்கியும் நதிகள் மூழ்கியும் அப்படி வரும் இஷையாக சொல்லிகிட்டே போவர் எழுநா மத்தியடை நின்றும் சோமவட்டத்து அடைத்தும் அப்புறம் கடைசியில் என்னென்னா ஞானமலது கதிகூடுமோ ஞானமலது கதிகூடுமோ சித்தாந்த முக்தி முதலே சிவகிரி வழங்கு அதில் தான் வருது சின்மையானந்த குருவில் பதினோரு பாட்டு இருக்கு அந்த பதினோரு பாட்டில் இது பதினோராவது பாட்டு தாய்மான ஆக நம்ம அதெல்லாம் தீர்மானம் பண்ணிட்டோம் அதனால தான் உபநிஷத்தை படிக்கிறோம் இப்போ நாம் சாந்தோக்கிய உபனிஷத் மந்திரங்களுக்குள்ளே நுழையப் போகிறோம் ஆனால் இப்போ உடனே நுழைய மாட்டேன் கொஞ்சம் அங்கேயும் ஆரம்பத்தில் சிலதெல்லாம் சொல்லணும் இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு எனக்கு நம்ம சொல்லிக்கணும் வகுப்புக்காவது என்ன சொல்லிக்கணும் எனக்கு பணங்காசு வேண்டாம் வேண்டியது கடவுள் கொடுத்துருக்கார் இருக்க இடம் கொடுத்துருக்கார் ஒன்றும் குறவில்லை அப்புறம் கல்யாணமெல்லாம் ஆயாச்சு குடும்பம்லாம் நடத்தியாச்சு இந்த ஜென்மாவிலியோ போன ஜென்மாவிலேயோ பண்ணியாச்சு அதுவும் முடிஞ்சு போச்சு அப்புறம் பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணியாச்சு குரு தே கங்கா சாகர கமனம் ரத்த பரிபாலனம் அத்தவா தானம் ஞான விஹீன சர்வமத்தேன பஜதின முக்திம் ஜென்மசத்தேன பஜகோவிந்தன் சொல்கிறது நீ கங்கா யாத்திரை கோமுக்கில் இருந்து கிளம்பி கங்கா சாகர் வரைக்கும் நீ யாத்திரை பண்ணாலும் சரி குருத்தே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் எத்தனை விரதம் கடைபிடிச்சாலும் சரி அத்தவா தானம் இருக்கிற சொத்தெல்லாம் நீ தானம் பண்ணாலும் சரி ஆனால் ஞான அடையிலேன்னா உனக்கு மோட்சம் கிடையாது நான் என் சொத்தெல்லாம் தானம் பண்ணிட்டேன் எனக்கு மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதான்னா ம் சொத்தையே தானம் பண்ணிட்டேன் ஆ கிடையாது என்ன கொஞ்சம் அழுத்தி சொன்னால் சீக்கிரம் வந்துருமா என்ன அத்தவா தானும் ஆனா ஞானவிகீனா சர்வமத்தேன அந்த ரொம்ப முக்கியம் அனைவருடைய கருத்தின் கோணத்தில் பார்த்தாலும் ஞானவிஹீனா ஜென்மசத்தேன முக்தி ந பஜதி எத்தனை நூற்றுக்கணக்கான பிறவி எடுத்தாலும் தன்னை நிறைவாக உணராதவரை நீ நிறைவை பெற முடியாது அவ்வளோ ஆ அதுக்காக என்ன பண்ணுறோம் எனக்கட்டு இப்படி சாந்தோக்கிய உபனிஷத்தில் இன்ட்ரடக்ஷனுக்கே மூன்றரை மணி நேரம் செலவு பண்ணி இப்போ வந்து படிக்கப் போகிறோம் சாந்தோக்கிய உபநிஷத்தில் எட்டாவது அத்தியாயம் இதுதான் கடைசி அத்தியாயம் சாந்தோக்கிய உபநிஷத் சாமவேதத்தை சேர்ந்த உபநிஷத் இதில் எட்டாவது அத்தியாயத்துக்கு வந்துவிட்டோம் 6 ஏழு ஏற்கனவே முகாம்களில் வகுப்பு எடுத்திருக்கேன் முதல்ல அஞ்சு அத்தியாயம் நான் வகுப்பு எடுக்கலை இதுவரைக்கும் எடுத்ததில்லை வகுப்பாக எடுத்ததில் படிச்சிருக்கோம் வகுப்பாக எடுத்ததில்லை ஆனால் ஆறு ஏழு முடிஞ்சாச்சு எட்டாவது அத்தியாயம் தொடங்குகிறோம் இது சாம சேர்ந்த உபனிஷத்து ஆ ஒவ்வொரு வேதத்துலையும் எத்தனையோ உபனிஷத்துக்கள் இருக்குது உபனிஷத்துங்கிறது உபனிஷத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு உபனிஷத்துனா பிரம்ம வித்யின் அர்த்தம் இறைக்கல்வி ஆன்மக்கல்வி ஆத்ம வித்யா பிரம்ம வித்யா பரமார்த்த வித்யா பரம்பொருளை பற்றிய அறிவு வள்ளுவருடைய மொழியில் சொன்ன மெய்யுணர்வு மெய்யுணர்தல் அதுக்கு பேருதான் உபனிஷத் உபனிஷத்துனா பிரம்ம வித்யை இறைவனை பற்றிய கல்வி அறிவு பிரம்ம வித்யா ஆனால் உப நிஷத்துங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது சாதாரண வழக்கமாக சொல்ற அர்த்தம் உப நீ ஷத் உபன்னு சொன்னா பக்கத்தில் நீன்னு சொன்னா நிச்சயம் ஷத்துன்னு சொன்னா அழித்தல் பக்கத்தில் நிச்சய ஜானம் அழித்தல் என்னது உப நீத் உப என்றால் அருகாமையில் நீன்றால் உறுதியான அறிவு ஷத் என்றால் அழித்தல் சம்சார நாசம் குருவின் அருகாமையில் சென்று அவரிடம் ஞானத்தை கேட்டு தத்துவ ஞானத்தை பயின்று அறியாமையின் விளைவாகிய துன்பத்தை நீக்குவது குறை காணும் மனப்பான்மையிலிருந்து விடுபடுவது குறைவுக்கு தரும் முக்கியத்துவத்திலிருந்து விடுபடுவது இப்படி எல்லாம் பொருள் பண்ணணும் ஆ உப்படின்னா உப்பங்கிறது குருவின் சமீபம்னு ஒரு அர்த்தம் அப்புறம் வந்து ஜீவாத்மா பரமாத்மாவிடத்தில் போய் தன்னை இணைச்சிக்கிட்டு பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வேற இல்லைன்னு புரிஞ்சு துன்பத்திலிருந்து விடுபடுறது சம்சாரத்திலிருந்து விடுபடுறது இந்த மறுபடியும் மறுபடியும் பெறக்கூடிய உடல் தொடர்பிலிருந்து விடுபடுவது என்று பொருள் ஆஹா சாந்தோக்கிய உபனிஷத்துனா சந்தோகான சாமவேதத்தை சேர்ந்தது ஆஹா சாந்தோக்கிய உபனிஷத் இந்த உபனிஷத்தில் இப்போ நம்ம படிக்கக்கூடிய பகுதி இந்த ஆறு ஏழு எட்டு அத்தியாயங்கள் மூணுல ஆறாவது அத்தியாயம் நல்லா புரிஞ்சுக்கிற சக்தி உள்ளவனுக்கு சொன்ன பாடங்கள் உத்தம அதிகார் ஹைலி குவாலிஃபைடு சொல்கிறோம் இல்லையா உத்தம அதிகார் உத்தம அதிகாரின்னால் என்ன அர்த்தம் நல்ல நிறைய புண்ணிய கர்மங்கள்லாம் பண்ணியிருக்கான் மனசு சுத்தமாக இருக்குது பூர்ண வைராக்கியம் இருக்குது விவேக வைராக்கியம் சாதன சதுஷ்டய சம்பத்தி சாதன சதுஷ்டய சம்பத்தி ரிச்சாக அவனுக்கு நல்ல விவேகம் பரிபூர்ணமான வைராக்கியம் சமாதி சக்க சம்பத்தி சமாதானம் முமுட்சுத்துவம் எல்லாம் இருக்கு மனசு ஒருமுகப்பாடு இருக்கு மோட்சம் அடையணும்னு ஆசை இருக்கு இந்த உலக வாழ்க்கையை பற்றின பகுத்தறிவு சரியா இருக்கு அதெல்லாம் வேண்டாங்கிற எண்ணம் தெளிவா இருக்கான் அப்பேற்பட்ட உத்தம அதிகாரிக்கு உபதேசம் பண்ணியது ஆறாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட சத்வித்யா சத்வித்யானாலும் பிரம்ம அது இன்னொரு பேர் அப்புறம் அடுத்தது ஏழாவது அத்தியாயம் மத்தியம அதிகாரி அதில் சொன்னதெல்லாம் எனக்கு புரிய மாட்டேங்கிறது அங்கே சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்னால் புரிஞ்சு கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறவனுக்கு சனத்குமாரர் நாரத ரூபமாக சம்வாதம் அங்கே அவுத்தாலக்கி ஸ்வேத்தகேத்து சம்வாதம் ஆறாவது அத்தியாயம் இங்கே சனத்குமார நாரதர் அங்கேத ஆராத அதத்தில்கேத்துஷியன் உதாலகர் குரு அப்பாவே இங்கே சனத் குமாரமஹர்ஷி குரு அடுத்தது நாரதர் அது பேர் பூமவித்யா யோ வை பூமா தும் நாள்பே சுகம் அதி நானியிருணோதி நானிய பசியா யோ வை சூமாமா இப்படி பூமாவை பற்றி சு பூமானா பெருசுன்னு அர்த்தம் பூம வித்யா அதுக்கு பேர் இந்த இப்போ படிக்கப் போகிறது வந்து என்னென்னா அதுவும் புரியலை சுவாமி கிருஷ்ணர் கீதையில் பண்ணுறார் பாருங்கள் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் எடுத்த உடனே நிர்குண பிரம்மனை சொல்கிறார் இது புரியலைன்னா அடுத்தது விஸ்வரூபம் விஸ்வரூபம் புரியலைன்னா ஏக்கரூபம் ஏக்கரூபம் புரியலன்னாலும் நிஷ்காம தர்மானுஷ்டானம் அதுவும் புரியலன்னா சகாம தர்மானுஷ்டானம் இறங்கி இறங்கி மேலிருந்து கீழே இறங்குறார் கிருஷ்ணர் அதே மாதிரி பன்னெண்டாவது அத்தியாயத்தில் எப்படி மோக்ஷாதனத்தை மேலிருந்து கீழே சொல்கிறாரோ அது மாதிரி இங்கேயும் என்ன பண்ணியிருக்கு ஆறாவது அத்தியாயம் உத்தம அதிகாரிக்கு ஏழாவது அத்தியாயம் மத்தியம அதிகாரிக்கு இந்த அத்தியாயம் உடனே அதம அதிகாரின்னு போட்டுவிடாங்க அதமாங்கிற வேலை கேட்டாலும் நமக்கு என்னவோ பண்ணுறது இந்த விஷயத்தில் நான் அதமன்னு சொன்னால் தப்பில்லை கீழானவன் அர்த்தம் இந்த இடத்துல அதமான்னு பண்றது மந்தன் ஆதிசங்கர் யூஸ் பண்ணுறார் மந்த அதிகாரிகள் நீங்கள் சொல்கிறத கிராஸ்பே பண்ண முடியல சுவாமி நீங்களும் சொல்கிறீங்க திரும்ப திரும்ப நீதான் அது நீ அது நீதான் அதுங்கிறீங்க நானும் என்னெல்லாமோ கண்ணை மூடி தேடி பார்க்குறேன் கண்ணை திறந்து தேடி பார்க்குறேன் புரியவே மாட்டேங்கிறது அது ஏதோ பிரதிபந்தம் இருந்துகிட்டே இருக்குது அதான் பகவான் சொன்னார் பாருங்க பதினஞ்ச அத்தியாயத்தில் உத்ராமந்தம் ஸிதம் வாபி புஞ்சம்விமூடா நனுபியுஷா பசியா நி புரியலை ரொம்ப உலக ஆசை நிறைய இருக்குது அதனால் நான் வர்ணனை எல்லாம் பண்ணலை வர்ணனை பண்ண ஆரம்பித்தா எங்கேயா போயிடும் என்ன இருந்தாலும் அது ரெண்டும் வேணும் அது வேணும் இது வேணும்னு நினைக்கிறோம் எனக்கு இதுதான் வேணும் அது வேண்டே வேண்டாம் அப்படி தீவிரமாக இருந்தால் புரிஞ்சுடும் ஆகையினால இது வந்து புரிய மாட்டேங்குது ஆக அந்த மந்த அதிகாரிகளுக்காக இந்த எட்டாவது அத்தியாயம் உபதேசிக்கப்படுகிறது இதில் மொத்தம் பதினஞ்சு இதுலாம் என்னெல்லாம் வருகிறதுங்கிறது நான் அப்புறம் சொல்றேன் முதல்ல ஒரு வித்யே வருகிறது வித்யா உபாசனை தஹர வித்யா தஹர வித்யா முதல்ல ஆரம்பிக்கிறது தஹ்ரம் விபம் பரமேஷ்மபூதம் புண்டரீக்கம் புரமத்தியம் தற்பாபி தஹ்ரம் ககனம் விசோகஸ்து எதந்தஸ்ததுபாசி தவ்யம் அப்படி சொல்லியிருக்கு இல்லையா மந்திரங்கள்லாம் அதே மாதிரி இங்கே ஒரு தகர வித்யா வருகிறது அந்த மந்திரங்களை எல்லாம் படித்து அர்த்தம் பண்ணிக்கலாம் சங்கராச்சாரியார் என்ன சொல்கிறார்கிறத சுருக்கமாக நான் சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறார் அதாவது தேசம் வரக்கூடிய கிளாஸுக்குள்ளதே இங்கே இருக்குது நீதி சதகத்தில் ஒரு ஸ்லோகம் வரப்போகுது மங்கள ஸ்லோகம் அதுவும் இங்கே சங்கராச்சரிய ஆரம்பிக்கிறது ஒரே மாதிரி இருக்கு அந்த ஸ்லோகம் வந்து திக் காலாத்தியனவச்சின்னானந்தின்மாத்திரமூர்த்தஜே ஸ்வானுபூத்தியேகமானாய நமஷாந்தாய தேஜசே அப்படின்னு நீதிசதகத்தில் முதல் ஸ்லோகம் இங்கேயும் சங்கராச்சாரிய ஆரம்பிக்கிறார் எதிர்பீ திக்தேச காலாதிபேதூன்யம் பிரம்மசத்து ஏகமேவ்வித்தீயமாத்மவேதம் சுவசமோதிக்கம் தீ மந்தபுதீனிசாதிவசம் ஃபாவிதி நகியத்தை சகசா பரமவிஷய கத்தும் இது அனதிகமியமபுருஷாசிதி திமாயபுண்டீக்கேஷவியூர் நம்ம தான் கொஞ்சம் உங்களுக்கு நிறுத்தி சொல்லிகிட்டு இருக்கேன் நான் அவர் நிறைய சொல்கிறார் ஒரு இந்த ஒரு லைனை சொல்லணும்னா நான் சொல்லிகிட்டே இருக்க வேண்டிதான் அதாவது பிரம்மனுக்கு திசையோ காலமோ இடமோ எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது அது இரண்டற்ற பொருள் அப்படின்னு ஆறாவது அத்தியாயத்திலையும் ஏழாவது அத்தியாயத்துலையும் சொல்லியாச்சு இருந்தாலும் அதை புரிஞ்சிக்க முடியாத சக்தி உடையவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் குறிப்பிட்ட ஒரு இடத்துல அந்த வஸ்து இருக்கிறது என்று சொன்னால் ஓரளவுக்கு புரியுங்கிறதுக்காக அது புரிஞ்சாத்தான் இது புரியும் ஆ பரமார்த்த சத்தியம் புரியணும்னா அது எப்படியாவது புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அது புரிஞ்சாலொழியே இவன் வாழ்க்கை பயனுள்ளதாகாது ஆக இந்த மனுஷரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவனானது தன்னுடைய வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கை பிறவி பயன் ஜென்ம சாஃபல்யம் உடையதாக தன்னை உணர வேண்டுமென்றால் கிருத்தகிருத்தியனாக வேண்டுமென்றால் இது பண்ணித்தான் ஆகணுங்கிற ஹரி சிவராஜர் சகசா பரமார்த்த பிரம்ம புருஷார்த்த சித்தி பிரம்மனை அனதிகமிய பிரம்ம மெய்ப்பொருளை அறியாமல் வாழ்க்கையின் குறிக்கோள் நிறைவேறாது அப்படி சொல்றார் மெய்ப்பொருளை அறியாமல் உணராமல் வாழ்க்கையின் குறிக்கோள் நிறைவேறாது வாழ்க்கையின் குறிக்கோள் அதுவாகவே இருக்க வேண்டும் என்கிறார் ஆக இந்த மந்த புத்திக்காக வேண்டி இதெல்லாம் நிறைய சொல்லுகிறார் இப்போ மந்திரத்தை படிப்போம் மந்திரத்துக்கு நான் அர்த்தம் சொல்ல ஆரம்பிக்கிறேன் இது முதல்ல வரக்கூடிய பகுதி தகர வித்யா அதுக்கப்புறம் வரப்போகிற பகுதி பிரஜாபதி வித்யா முதல்ல உபாசனை பிறகு ஞானம் இந்த உபாசனையே கிட்டத்தட்ட ஞானம் மாதிரி இருக்க போகிறது அவ்வளோ பக்கத்தில் வச்சுருக்காரு இந்த சந்நியாசம் வாங்கிண்டா அந்த சன்னியாசிகளையும் அவங்க அவங்க புரிஞ்சுக்கிற தகுதியில் மாற்றம் இருக்கும் அதுக்காக சாஸ்திரத்தில் நிறைய உபாயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கப்படும் இது பண்ணலைன்னா இதை பண்ணுங்கோ இதை பண்ணி பாருங்கோ அப்படின்னு நிறைய வழியெல்லாம் சொல்லுவோம் விவிதிஷா சன்னியாசி வித்வத் சன்னியாசி ஏன்னா புரிஞ்சுக்கிற சக்திங்கிறது ஒருத்தருக்கொருத்தர் மாறுபடுறது அதனால்தானே ஸ்கூலில் மார்க்கெல்லாம் போடுறாங்க உங்களுக்கெல்லாம் பரீட்சை வச்சா என்ன ஆயிருது எனக்கு நீங்களாம் வரமாட்டிங்களேங்கிறக்காக வைக்கலை உங்களை ஷாக்கு வச்சு நாங்கள் படிக்கிறோமே தவிர எதா யாராவது வச்சு நாங்கள் படிக்கணுமே எல்லாரையும் சேர்ந்து சிந்திக்கிறது சிந்திக்கிறது அதனால் என்னென்ன உங்களையெல்லாம் ஒரு நிமித்தமாக வச்சுக்கிட்டு நான் படிச்சு விடுவேன் ஆனால் நான் படிக்கிறது உங்களுக்கும் பிரயோஜனமாக தான் உங்களுக்கும் சேர்ந்து மோற்றம் கிடைச்சிடும் கஷ்டமே இல்லை என்ன சுவாமி கிடைக்காதுங்கிறீங்க கிடைக்குங்கிறீங்கன்னு சொல்லிடாது புரியலுக்கு விவகாரத்துக்காக சொல்கிறேன் அப்போது இல்லை மந்திரத்தினுடைய கருத்தை பார்க்கலாம் இந்த மந்திரம் ஒரு உபாசனையே சொல்லப்போகுது என்ன உபாசனைங்கிறது மந்திரத்தை முதல்ல படிப்போம் படிச்சுட்டு தெரிஞ்சுக்கும் இந்த ஹரிஹி ஓம்ங்கிறது பிராக்கெட்டில் போட்டுக்கணும் ஹரிஹி ஓம்ங்கிறது மந்திரத்தில் இல்லை அது அவங்க கோரக்பூர் புக்கில் அப்படி போட்டிருக்காங்க ஹரிஹி ஓம் இருக்கு இல்லையா முதல்ல வேண்டாம் அப்புறம் இன்னொரு விஷயம் மறந்துவிட்டேன் சாந்தி பாடம் இதுக்கு இருக்குது அதை சொல்ல விட்டு போயிடுத்து சாந்தி பாட்டத்தையும் சொல்லிவிடுறேன் அதுக்கப்புறம் இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் பார்க்க சாந்தி பாட்டம்னா என்ன வகுப்பு நடக்கும்போது எனக்கு தூக்கம் வராமல் இருக்க அருள் புரிவாயாக ஏன்னா வந்துடும்லையா அதுவும் நாம் மெதுவாக நிறுத்தி வேற சொல்கிறோமா அப்படியே கேட்க கேட்க என்னாகும்னா அப்படியே கொஞ்சம் நேரம் ஆன உடனே அப்படியே இங்கே நான் மெய்ப்பொருளை நன்றாகவே உணர்ந்தேன் நீங்களாவது பேசின்ிருக்கீங்க நான் பேசாம அது மயம் ஆயிட்டேன் அதனால தான் அந்த காலத்திலலாம் என்ன பண்ணுறது அல்லேலியா சொல்றது அதுக்கு தான் அந்த காலத்திலே என்னோட திடீர்னு நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவ் அப்படின்னு உடனே எல்லாம் கொஞ்சம் கலைஞ்சிருவாங்க கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த என்ன பேசுகிறவருக்கு மூடு வரணுமே அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அது ராத்திரியெல்லாம் உபன்யாசம் நடக்கும் இந்த மாதிரியா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரமாதிரி இருக்கும் ராத்திரி எல்லாம் எல்லாம் முடித்து வந்தாங்கன்னா ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சுன்னா கிருபானந்த வாரியாரெலாம் அப்படிலாம் பண்ணியிருக்கார் ஒரு காலத்தில் ஆரம்பித்த காலமணி நாலு மணி வரைக்கெல்லாம் பேசியிருக்கார் ஒரு காலத்தில் இரவெல்லாம் பேசியிருக்கார் கிராமம் கிராமமாக போய் பேசியிருக்கார் அவங்கெல்லாம் ஆகையினால் அதுக்கு தான் எதுக்கு சொல்கிறது இது அப்படின்னா இந்த சாந்தி பாடம் எதுக்குங்கிறதுக்காக சொல்ல வந்தேன் நாம் எல்லோரும் என்னாகும்னா நமக்கு தூக்கம் வராமல் இருக்கணும் நமக்கு ஏதாவது பிரச்சனை வராமல் இருக்கணும் இங்கே வந்தவுடனே தண்ணி ஒத்துக்கலை சாப்பாடு ஒத்துக்கலை பக்கத்து ரூமில் இருக்கிறவங்க ஒத்துக்கலை ரூமுக்குள்ளேயே இருக்கிற பக்கத்து ஆள் மாட்டேங்கிறது எல்லாம் நிறைய இருக்கும் இன்னும் இல்லாமல் இருக்கும் பார்த்த மாதிரி சொல்கிறீங்களே நான் இதுலாம் போய் பார்க்கவாக வேணும் ஒரு கற்பனை பண்ணால் போகிறதா எல்லாம் ஆகினால இதெல்லாம் வந்து என்னென்ன நம்ம நல்லபடியாக படித்து முடிக்கணுமே சுவாமிஜியும் கிக்காக சொல்லி முடிக்கணுமே எல்லாம் படிச்சு விடணுமே ஆக இது சாஸ்திரத்தை நல்லபடியாக படிக்கணும் படித்த அந்த ஞானம் பயனுள்ளது ஆகணும் அதற்காக வேண்டி சாந்தி பாட்டம் சொல்கிறது சாந்தி பாட்டம்னா நான் நிறுத்தம்னா திரும்ப திரும்ப சொல்கிறதுன்னு அர்த்தம் பாட்டகானாலே புன புனக ஆவருத்தி அது எதுக்குன்னா சாந்தி சாந்தி சாந்தின்னு மூணு தடவை சொல்லிடுறோம் எதுக்குன்னா உடம்பு சரியாக இருக்கணும் ஆத்தியாத்மிக விக்ன நிவர்த்தி என் உடம்பு மனசே எனக்கு பிரச்சனை கொடுக்கப்படாது என்னை சுற்றி இருக்கிறவங்களை பொருளை என்ன வேறு எந்த ஜீவராசிகளும் எனக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடாது அதுக்கெல்லாம் மேலாக தேவர்கள்லாம் எனக்கு எந்த இடைஞ்சலும் கொடுக்காமல் இருக்கணும் ஆக பெரிய மழையோ அந்த சூப்பர் நேச்சுரல்னு சொல்கிறது உண்டு இல்லை தேவர்களெல்லாம் தடுப்பாங்களாம் அப்படிலாம் சொல்கிறாங்க அந்த தேவர்களுக்கெல்லாம் சரியாக நம்ம வழிபாடெல்லாம் செய்யலைன்னா அந்த தேவதைகளெல்லாம் நமக்கு வந்து படிக்க விடாமல் இடைஞ்சல் பண்ணுவாங்களாம் விஸ்வாமித்ரருக்கு இடைஞ்சல் கொடுக்கலையா அதெல்லாம் நமக்கு அந்த கதையெல்லாம் தெரியும் அது மாதிரி தெய்வங்களால் விக்ரங்கள் ஏற்படலாம் எந்த விக்கிரமும் இல்லாமல் நல்லபடியாக இந்த ஜென்மாவனுடைய லட்சியத்தை அடைஞ்சு அதை பூர்த்தி பண்ணணும் அதுக்காக பிரார்த்தனை இந்த சாந்தி பாட்டத்தை முதல்ல சொல்லிவிடுறேன் ஓம் ஆயிரத்து மமாணு ஸ்ோத்திரமோலமிஷம் மாஹம் நரா மாகோத் அனராமே அமன உபனி சந்தூமூா சாந்தி பாட்டம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி சர்வ விக்ன நிவத்தி அர்த்தம் எப்படியா இருக்கிற மாதிரி இடைஞ்சல் வரக்கூடாது ஏன்னா நல்ல காரியத்துக்கு நானாவித இடையூறுகள் அப்படின்னு ஒரு பழமொழி ஸ்ரேயாம்சி விக்னானி பகுவிதானி மகதாம் அப்பி பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தபஸ் பண்ணுற மகான்களுக்கும் கூட எத்தனையோ இடைஞ்சல்லாம் வருகிறது அப்படின்னா ஒன்றுமே பண்ணாத நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு அர்த்தம் ஸ்ரேயாம்சி விக்னானி பவந்தி பகுவிதானி மகதாமப்பி பெரியோர்களுக்கு கூட இல்லை விக்னங்க அதனால தான் நம்ம எப்போ பார்த்தாலும் விக்னராஜரை நமஸ்காரம் பண்ணுறோம் விக்ன விநாயக அவர் வந்து அவரை செல்லையாக நமஸ்காரம் பண்ணாமல் பண்ணினா உண்டு பண்ணுவார் நமஸ்காரம் பண்ணால் வர்ற தடைகளை நீக்கி அதனால் விக்னானாம் ராஜகா விக்னராஜகா இந்த மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா முதல்ல இந்த வேதாந்தம் படிக்கணும்னா எந்த காலத்துலேன்னா ரொம்ப கடினம் இப்போல்லாம் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக படிக்கிறோம் கம்ஃபர்ட்ஸ் ஃபார் பிரம்ம நான் வச்சுருக்கேன் இப்போது கம்ஃபர்ட்ஸ் ஃபார் பிரம்ம பிரம்மலோகத்துக்கு போனோன்னு வச்சுக்கோ சொர்க்க என்ன வித்தியாசம் சொர்க்க லோகத்துக்கும் என்ன வித்தியாசம் சொர்க்கலோகம் கம்ஃபர்ட்ஸ் ஃபார் சென்ஸ் ப்ரெஷர் பிரம்மலோகம் கம்ஃபர்ட்ஸ் ஃபார் அங்கேயும் கம்ஃபர்ட்ஸ் உண்டு கம்ஃபர்ட்ஸ் ஃபார் வேதாந்த பட்டனம் மோக்ஷம் ஆக அங்கே அர்த்தகாமம்தான் எங்கள் சொர்க்கத்தில் வந்து கேவல அர்த்தகாம போக அங்கே புண்ணியம் கூட பண்றதில்லை இருக்குமோ என்னமோ தெரியல போனால் தான் தெரியும் தர்மத்தினால்தானே சொர்க்கமே கிடைக்கிறது ஆக இல்லை அர்த்தகாமத்தை இங்கேயே அனுபவிச்சா அது இகலோக போகம் அர்த்தகாமத்தை சொர்க்கலோகத்தில் போய் அனுபவிச்சா அது சொர்க்கலோக போகம் பரலோக போகஹா இகலோக போகஹா அதனால தான் அடிக்கடி பாடுறாங்க இகபர சௌபாகியம் அருள்வாயே அப்படிங்கிறாங்க பிரம்மலோகம்னு ஒன்று சொல்ல போகிறோம் இப்போ வரப்போகிறது இந்த இடத்துக்கு பேர் பிரம்மலோகம் நம்ம ஏன் வச்சிருக்கோம்னா பிரம்மனை பற்றி விசாரம் பண்ற இடம் பிரம்ம விசாரஸ்தலம் அதனால இதுக்கு பேர் பிரம்மலோகம்னு வச்சிருக்கு இது கேட்டும் இங்க என்ன சொல்லுகிறது ஆப்யா எந்த ஆப்பியாயந்தூன்னா என்ன அர்த்தம் காப்பாற்றப்படட்டும் பாதுகாக்கப்படட்டும் என்னது ந மம அங்காணி என்னுடைய உடல் உறுப்புகளெல்லாம் நன்றாக இருக்கட்டும் சமியக் பவந்தும் நல்லா இருக்கணும் ஃபிட்டாக இருக்கணும்னு அர்த்தம் படிக்கிறபோது என் உடம்பு ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும் பொருத்தமாக இருக்கணும் எதெல்லாம் அப்படின்னா வாக்கு பிராணா சக்ஷு ஸ்ரோத்திரம் அதோ பலம் இந்திரியாணி பலம் செ வாக்குன்னா என்ன அர்த்தம் பேச்சு குருவுக்கும் இருமல் வந்து பேசுறது கஷ்டப்படப்படாது நானும் குருக்கிட்ட கேள்வி கேட்குற போது தெளிவாக கேட்கணும் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுற போது நானும் குருக்கிட்ட நல்லா பேசணும் என் வாக்கு நல்லா இருக்கணும் நல்ல வாக்காக இருக்கணும் நேற்றுக்கு ஒரு குரல் சொன்னாங்க இல்லையா அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய நல்லவை நாடி இனிய அல்லவை தேய அறம் பெருகும் அதாவது நல்ல விஷயத்தை நாடி இனிமையா பேசினியானா பாபமெல்லாம் போய் புண்ணியம் கூடும் அர்த்தம் புண்ணியம் கூடும் அதனால வாக்குன்னா பேசுறது பேச்சு பிராணஹா மூச்சு காத்து சரியா இருக்கணும் சக்ஷு கண்ணு நல்லா தெரியணும் கண்ணு பார்த்தா புத்தகம் படிக்க தெரியணுமே தெரியணும் கச்சு ஸ்ரோத்ரம் ஒரு ஒரு உறுப்பையும் சொல்கிறார் ஸ்ரோத்திரம்னா காது காது நல்லா கேட்கணும் இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்கார் கடவுள்னா இந்த ஜீவன் முக்தி அடையிறதுக்காகவே இதெல்லாம் கொடுத்துருக்கார் இந்த சாதனங்கள்லாம் கொடுத்துருக்கார் ஸ்ரோத்ரம் மேலும் அர்த்தம் அதோ பலம் இந்திரியா இந்த சர்வாணி இந்திரியாணி பலம் செ பத்து எல்லா இந்திரியங்களும் வலிமை உடையதாகட்டும் ஏன்னா கண்ணு காது மூக்கு நாக்கு கர்மேந்திரி முடிச்சுடுத்தது கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் சாஸ்திரம் படிப்பதற்கு அனுகூலமாக இருக்கட்டும் அதாவது உலக வாழ்க்கைக்கும் உடல் உறுதி தேவை ஆன்மீக வாழ்க்கைக்கும் உடல் உறுதி தேவை தர்மார்த்த காம மோக்ஷானாம் ஆரோக்கியம் மூலமுத்தமம் ரோகாஸ்தஸ்ய श्रेयसो ஸ்ரேயசோ ஜீவிதச என்று ஆயுர்வேதம் சொல்லுகிறது நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னாலும் உடம்பு நல்லா இருக்கணும் நல்லா இந்திரிய சுகம் விஷய சுகம் அனுபவிக்கணும்னாலும் உடம்பு சரி இருக்கணும் புண்ணிய நிறைய பண்ணுறத்துக்கும் உடம்பில் சக்தி இருக்கணும் இது மாதிரி பொறுமையாக வேதாந்தம் படிக்கிறதுக்கும் உடம்பில் பலம் இருக்கணும் எதுக்குத்தான் தேவையில்லை எல்லாத்துக்கும் இது ரொம்ப முக்கியம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியுங்கிறதுனால இதை பிரார்த்தனை பண்ணுறோம் நம்ம முயற்சி யோகாசனம் பண்ணுறோம் சாப்பிட்றோம் ரெஸ்ட் எடுக்கிறோம் இருந்தாலும் இறைவன் இதுக்கு அனுகிரகம் பண்ணணும் ஒரு நீலகண்ட தீட்சிதர் வருத்தப்படுவார் ஒரு இடத்துல நான் படித்த வேதாந்தம் ராஜா தூங்கிறதுக்கு தான் யூஸ் ஆறுது நான் வகுப்புக்கு வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சுவாமி உங்களுக்கு தொண்டை கஷ்டமாக இருக்கா தானே எனக்கு தொண்டை கஷ்டமாக இருக்கிறதுங்கிறது கிட்டோம் உங்களுக்கு என்ன ஆச்சு காரணம் ஒரு மணி நேரம் வச்சா தொண்டை நல்லா இருக்குமே ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம்லாம் நீங்கள் இது பண்ணால் காலம்பிர பிரார்த்தனை வகுப்பு எத்தனை வகுப்பு இது தாங்குமா தொண்டை அப்படின்னா நல்லதுதான் பண்ணி பார்க்குறது முயற்சி பண்ணி பார்க்கறது இல்லாட்டி இருக்கவே இருக்குது எல்லோரும் போய் பூஜை பண்ணுங்க மண் தக்ஷாமூர்த்தியே மகியம் மேதாம் பிரஜாம் பிரேச்ச சு சொல்லிடு சொல்லிடுவோம் பண்ணிவிடுவோம் எல்லாம் நம்பிக்கை தான் அதில் தான் பண்ணுறது ஏன்னா டெக்ஸ்டெல்லாம் முடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி சொல்ல வேண்டியதையும் சொல்லணும் அதையும் முடிக்கணும் இந்திரியாணி தர்வாணி எல்லாமே வலிமை உடையதாக இருக்கட்டும் அனுகிரகத்தை கேட்கணும் அதனால் நம்ம வந்து நம்ம முயற்சி மாத்திரம் போராது இறைவனுடைய அருளும் வேண்டும் முயற்சியும் தேவை அருளும் தேவை முயற்சி திருவினை ஆக்கும் திருவினை ஆக்கும் திருவினை திருவினைனா செல்வத்தை அர்த்தம் திருவினைன்னு போடுறது வேற முயற்சி முயற்சின்னா நம்ம பண்ற எஃபர்ட்டு செல்வத்தை கொடுக்கும் இங்கே உட்கார்ந்து பண்ணுற முயற்சி என்ன செல்வத்தை கொடுக்கும் அறிவு செல்வத்தை கொடுக்கும் முக்தி செல்வத்தை கொடுக்கும் சரி ஃபிட்டாக இருக்கணும் என் பாடி எல்லாம் ஃபிட்டாக இருக்கணும் மைண்டெல்லாம் சேர்த்துக்கோங்க இதில் எல்லாம் போடாட்டால் கூட ஏன்னால் ரொம்ப முக்கியம் மனசு தானே புத்தியும் மனசும் ரொம்ப சிந்தனை பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கணும் அதெல்லாம் போடலை ரொம்ப முக்கியம் சொல்கிற விஷயத்தை புத்தி நல்லா கிரகிக்கணும் கிரகிச்சா போகிறாது மறக்காமல் இருக்கணும் அது அசை போடணும் மனசில் சிந்தனை பண்ணணும் ஒருமுகப்பட்ட மனசு வேணும் இது ஆசிரியருக்கும் வேணும் மாணவனுக்கும் வேணும் சகவீரியம் கரவா வகை சக வீரியம் கரவா வகைன்னா நீங்களும் நல்லா சொல்லிக் கொடுங்க கடவுள் கொடுக்கட்டும் உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் கொடுக்கட்டும் அடுத்தது என்னதுன்னா சர்வம் பிரம்ம சர்வம் பிரம்மௌபனிஷதம் இருக்கு இல்லையா சர்வம் அவுபிஷதம் பிரம்ம கேள்விப்பட்டிருக்கான் எல்லாம் பிரம்மம் சர்வம் பிரம்மம் அது எங்க இருக்கு உபனிஷத்துக்கள் மூலம் உபதேசிக்கப்பட்ட பிரம்மே அனைத்தும் வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடியே ஞானி மாதிரி பேசுறான் எல்லாம் கேள்வி ஞானம் எல்லாம் இறைவன் பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ணானந்தமே அண்ட பகிரண்டமும் அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான பரமே இப்படி நிறைய அந்த கேள்விப்பட்டிருக்கான் அதனால் சர்வம் அனைத்தும் உபனிஷத்தில் உபதேசிக்கப்பட்ட மெய்ப்பொருளே ஆகும் அனைத்தும் உபனிஷத்தில் உபதேசிக்கப்பட்ட மெய்ப்பொருளை எல்லாம் மெய்ப்பொருள் தான் பார்க்கும் இடம் எங்கும் ஆகையினால் நான் எப்போது சொல்கிற வரணும் அனைத்தும் நீங்கள் பிரம்மங்கிறத மாற்றி போடுங்க பிரம்மம்னா என்னவோ பண்ணும் நான் சொல்கிறேன் இல்லையா அனைத்தும் நிறைவானதே இந்த நிறைவுங்கிற தமிழ்சொல் நிறைவை தருகிறது இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க இன்ஃபினிடும் இல்லாட்டி ஹோலுங்கணும் இல்லாட்டி ஃபுல்லுங்கணும் நிறைவுங்கிற சொல்லுக்கு அது சரியாக வருதா சொல்லி போகணும் வரணும் நிறைவு எனக்கு தெரியல வேறு ஏதாவது வேர்டு இருந்தால் பாருவோம் நிறைவுங்கிற தமிழ் சொல் உங்கள் என்ன உணர்வை உண்டு பண்ணுகிறது அதுக்கு ஒரு கலர் இருக்குது நிறைவுங்கிற தமிழ் ஒரு கலர் இருக்குது அதுதான் ஹெல்யோ அவர் எவ்ரி என்ன நீங்கள் சொல்லுங்க அந்த ஃபுல்னஸ்ங்கிறது நிறைவாக இல்லை நீங்கள் கம்ப்ளீட்டு போடுங்கோ ஃபுல்லு போடுங்கோ ஹோல் போடுங்கோ இன்ஃபினிட் போடுங்கோ உங்கள் மனசில் நிறைவுங்கிற வார்த்தையை சொல்கிற போது ஏற்படுற ஒரு அந்த உணர்வு அந்த சொற்களில் வருகிறதா எனக்கு வரலை உங்களுக்கு வருதான்னு எனக்கு தெரியும் எனக்கு வரலை அந்த சொற்களில் நிறைவு இல்லை ஆனால் அந்த சொற்களை நான் நிறைவாக எடுத்துக்கலாம் அது வேறு விஷயம் நிறைவு என்கிற சொல் சம்ஸ்கிருதத்தில் பூர்ணம்னு இருக்குது அழகாக இருக்குது ஆனால் நிறைவுங்கிற போது அது இன்னமும் பண்ணுறது எல்லாம் குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே எங்கும் நிறைவு ஆஹ நிறைவு அதனால் தமிழ் வாழ்க கடைசியில் அதுக்கு வேணும் தமிழ் வாழ்க அப்படி நான் சம்ஸ்கிருதம் வேண்டாம் நான் சொல்கிறேன் எல்லா மொழியும் வாழ்க ஒரு மொழியும் இன்னொரு மொழியை பாராட்டட்டும் இன்னொரு மொழியிடத்தில் அன்பு செலுத்தட்டும் எல்லா மொழிகளும் எல்லா மொழிகளிடத்திலும் அன்பு செலுத்தட்டும் மொழிக்கு தெரியுமா நான் இந்த மொழின்னு நமக்கு தான் தெரியும் தமிழுக்கு நான் தமிழ்னு தெரியுமோ உங்களுக்கு இப்படியே தெரியும் சுவாமிக்கு ஏதோ தலையில் ஏதோ ஆயிடுச்சு அதனால தான் இப்படிலாம் யோசிக்கிறார் விசித்திரமா யோசிக்கிறார் அப்பா தோணும் சர்வம்வுபிஷதம் பிரம்ம அனைத்தும் உபனிஷத்துக்களில் சொல்நிஷதம் சர்வோபிஷ பிரம்மோபனிஷதம் சொல்லக்கூடாதுனா உபனிஷத்தில் உபதேசிக்கப்பட்ட உபனிஷத் பிரதிபாத்தியம் ரொம்ப டெக்னிக்கலா சொன்ன உபனிஷத் பிரதிபாத்தியம் பிரம்ம உபநிஷதங்களால் உபதேசிக்கப்படுகின்ற பிரம்மே பிரம்மே அனைத்தும் பிரம்மே அனைத்தும் நிறைவே படிக்கிறதுக்கு முன்னாடி அதை புரிஞ்சு வச்சிருக்க அப்புறம் என்ன சொல்றான்னா அகம் பிரம்மிராக்குரியாம் நான் மெய்ப்பொருளை விட்டு விலகிவிடக்கூடாது தமிழில் இருக்கிறத நான் பார்க்கல நான் தமிழ் புத்தகத்தையே வச்சுக்கல வெறும் சம்ஸ்கிருத பதத்தை வச்சு தான் பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் பார்த்துங்க தமிழில் அது எப்படி போட்டிருக்காங்களோ தெரியாது நீங்கள் மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கோங்க எனக்கு அதை பார்த்தா சொல்ல வராது அதனால் அகம் பிரம்ம மா நிராகுரியாம் நிறைய பேர் கடவுளை வேண்டாம்ட்டான் இந்த ராமதீர்த்தர் சொல்லுவார் இல்லையா பார்த்து ராமதீர்த்த விவேகானந்தர் காலத்து காண்டம்ப்ரரி அவர் பெரிய நல்ல சாஸ்திர பண்டித்தர் அவர் விவேகானந்தருடைய பாப்புலாரிட்டியில் அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு இருக்கார் அவரு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ராமத்தை இச்சார் அமெரிக்காவுக்கு அவரும் போனார் அந்த காலத்தில் அமெரிக்காவுக்கு போயிடுறீங்கன்னு உடனே ஒன்றும் சாமான்லாம் ஒன்று எடுத்துகிட்டே போகல ரொம்ப சிம்பிளாக இருந்தார் அவங்க கேட்டாங்க யாரோ பேசினாங்க ஒரு பேச்சு வாக்களை சொன்னாங்க சுவாமி நீங்கள் உங்கள மாதிரிலாம் இருக்க முடியாது எல்லாவற்றையும் நீங்கள் திறந்து விட்டீர்கள் வீடு மக்கள் மனை சுற்றம் பணம் பொருள் எல்லாத்தையும் திறந்துட்டீங்க உங்களை மாதிரி துறவியெல்லாம் பார்க்க முடியாதுன்னு என்ன பெருசாக நினைக்காத நீ தான் பெரிய துறவின்னு விட்டுறான் நீ தான் அப்பா பெரிய துறவி நான் என்ன இந்த உலகப் பொருளத்தை தான் திறந்த நீ கடவுளையே திறந்துட்டியே நீ கடவுளையே வேண்டான்னு விட்டுட்டியே அவ்வளோ பெரிய வஸ்துவையே வேண்டான்னு சொன்ன நீ தானப்பா எப்படி பாரு இதை விட ஒருத்தனுக்கு உபதேசம் பண்ண முடியுமா நான் சாதாரண உலகப் பொருளை தாப்பா விட்டேன் இந்த இதுக்கு அதுதான் பொருத்தம் நம்ம என்ன பண்ணுறோன்னா எதை பண்ணினாலும் கடவுளோட சேர்ந்து அதனால தான் நம்ம சாஸ்திரத்தில் காலை எழும்பதுலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் ஈஸ்வர சம்பந்தம் அந்த இறைவனை விட்டு நாம் விலகவே கூடாது இந்த நிறைவான இறைவனை விட்டு நாம் விலகிடவே கூடாது நம்ம மனசில் எப்பவும் அண்டர் கரண்ட் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் எத்தவத்தை செய்தாலும் ஏதவஸை பட்டாலும் முக்தர் மனமிருக்கும் மோனத்தே ஆகினால் என்ன காரியம் பண்ணினாலும் சரி மனசில் எப்போ இறைவந்தா மேலோங்கி இருக்க வேண்டும் ஆக அனைத்தும் மெய்ப்பொருளே அனைத்தும் நிறைவான பரம்பொருளே நான் எப்பொழுதும் இறை சிந்தனையிலிருந்து விலகிவிடக்கூடாது மண்ணையோ பெண்ணையோ பொன்னையோ எண்ணி மண்ணுக்கும் பெண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஆதார மெய்ப்பொருளான இறைவனை விட்டு நான் விலகிவிடக்கூடாது அப்படின்னு யார்கிட்ட பிரார்த்தனை பண்றோம் இறைவா நான் உன்னை விட்டு விலகிவிடக்கூடாது சிக்கன பிடித்தேன் எங்க எழுந்து அருளுவது இனியே சிக்கன பிடித்தேன் எங்க எழுந்து அருளுவது இனியே எவ்வளவு அழகா பாடி வச்சிருக்கார் தான் மாணிகாஜு அதுதான் வந்து இன்னொன்னு சொல்றார் தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை எப்படிலாம் பாடுறாங்க பாருங்கள் ரசிச்சு சங்கரா ஆறுகளோ சதுரர் அந்தம் ஒன்றில்ல ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பா நீ உன்னை எனக்கு கொடுத்துட்ட என்னை நான் உனக்கு கொடுத்துட்டேன் நம்ம ரெண்டு பேரில் புத்திசாலி யாரு கேட்குற தந்தது உந்தன்னை கொண்டது எந்த சங்கரா ஆறுகளோ சதுரர் நான் தான் திறமசாலி என் அல்பமான எண்ணெய் உனக்கு கொடுத்துட்டேன் பூர்ணமான உன்னை நான் வாங்கினுட்டேன் ஆக நம்ம ரெண்டு பேரில் நான் தான் சாமர்த்தியசாலின்னு சொல்லிக்கிறார் அந்தமொன்று இல்ல ஆனந்தம் பெற்றேன் உன்னை அடைஞ்சதுனால நான் ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் என்கிட்டருந்து உனக்கு என்ன கிடைச்சது சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் வார்த்தை பாருங்கள் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் சிறைபெறா நீர் கோல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துரையுரை சிவனே இந்த வா சொற்கள் அதனால தான் திருவாச்சகத்துக்கு அவ்வளவு மதியமை சிறைபெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி பொய் சேர்ந்த சிந்தை புகாதாய் போற்றி போகாதென் சிந்தை புகுந்தாய் போற்றி சொல்லிக்கின்றே இருக்கலாம் போல் ஆகையினாலும் அகம் பிரம்மை நிராகக்குரியாம் பிறந்ததுலேருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு அப்பா அம்மா சம்ஸ்காரம் பண்ணுறாங்க கடவுளை நினச்சிதான் நமக்கு சம்ஸ்காரமே பண்ணுறாங்க அதனால் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுறதுன்னா இறைவன் நம்மளை பிடிச்சின்னு இருக்கார் ஒரு பாவனையாக கூட வச்சுக்கலாம் கடவுளை விட்டு நான் விளையிடக்கூடாது மனசெல்லாம் அதுலேயே இருக்கணும் சர்வம் உபனிஷதம் பிரம்ம சொல்ற உபனிஷத்தில் உபதேசிக்கப்பட்டது எல்லாம் பிரம்மன்தான் அத்தனையும் பிரம்மன் தான் நாம் பிரம்மனை விட்டு விலக கூடாது உண்டோ இன்னொரு பாட்டு கூட இருக்கள் ஒளிக்கும் ஒளியானி உன்னை உணராதவர்களுடைய உள்ளத்திலும் நீ விளங்கி கொண்டிருக்கிற அப்ப கடவுளை விட்டு நம்ம விலக முடியாது கடவுளை நம்மளை விட்டு விலக முடியாது கிருஷ்ணர் கீதையிலே சொல்றார் இல்லையா தஸ்யாகம் ந பிரணியாமி சச்சமே ந பிரணியது அவனை விட்டு நான் விலகிறதில்லை என்னை விட்டு அவன் விலக முடியாது ரெண்டும் முடியாது இறைவனை விட்டு எப்படி புரிய முடியும் ஆனா இதுக்கு என்ன அர்த்தம் நான் இறைவனை விட்டு இறைவனை ஒருபொழுதும் நிராகரித்து விடக்கூடாது மாகம் பிரம்ம நிராகரியாம் நான் மெய்ப்பொருளை ஒரு பொழுதும் நிராகரித்து விடக்கூடாது விட்டு நீங்கிவிடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய மனதில் எப்பொழுதும் என்னுடைய எண்ணங்கள் இறைவனை சார்ந்தே இருக்க வேண்டும் மெய்ப்பொருளை சார்ந்தே என் எண்ணங்கள் இயங்க வேண்டும் வேற எதுக்கு அந்த திருத்தி பிரியாட்டா கூட நம்ம எதையோ கவனிச்சுட்டு இருக்கோமே பராக்க பார்த்துட்டு இருக்கோமே இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க அவரை கவனிக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இருக்கும் இடத்தை விட்டு தேடி கண்டு கொண்டேன் திருமாலும் நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் ஆகினால இறைவனை விட்டு நம்ம உண்மையிலேயே அஜ்ஞானிக்கும் பிரிய முடியாது அக்கிரமம் பண்ணுறவனுக்கும் பிரிய முடியாது யாருக்கும் பிரிய முடியாது ஆனால் அப்போ ஏன் பிரார்த்தனை பண்ணுறான்னா என்னுடைய மனதில் எண்ணங்கள் எப்பொழுதும் அதை பற்றி அந்த விற்பி வேணும் நம்ம தா ஒரு தாட்டு எப்பவும் அதை பற்றியே இருக்கணும் வேறு எதுலேயும் தாட்டு ரொம்ப போயிடுதுன்னு சொன்னால் அப்புறம் உடனே துக்கம் வர ஆரம்பிச்சோம் ஆனால் இறை எண்ணம் ஓங்கி இருக்க வேண்டும் அதுதான் பிரார்த்தனை மாஹம் பிரம்ம நிராக என்ன எடுத்துனா வேதாந்தத்துக்கு வந்தாச்சுன்னா வேறு எதுலேயும் கவனம் இருக்கக்கூடாது உபனிஷத்து நிறைய சொல்றது அடிக்கடி அப்ரமத்தோ கீதையிலையும் அர்ஜுன்தோ நித்யசத்வஸ்திரோக ஆத்மவான் ஆத்மவானுங்கிறதுக்கு அப்ரமத்தோ பவங்கிறார் சங்கராஜா கவனக்குறைவா இருந்துடாதே உலகம் வந்து என்ன ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் இழுக்கும் ஜானிநாடி देवी भगवती हिसा ஹிசா பலாதிய महामाया மகா மாயா பிரயச்சதி எப்பேற்பட்ட அறிவாளியும் உலகத்தினால் கவரப்படுகிறான் எதோஹியப்பௌந்தேயபுருஷ் விபஷ்டிதிரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனா ஆகையினால இது பிரார்த்தனை என்னென்னா எனக்கு வேற எதுலேயும் கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடாது என்ன ஆனாலும் சரி இதில் தான் என் மனசு இருக்கணும் வேற எதுலையும் இருக்கக்கூடாது என்னுடைய மனசில் எப்பவும் பிரம்மாக்கார விறத்தி இருக்கணுமே தவிர விஷயாகார விற்பி இருக்கக்கூடாது பிரம்மாக்கார விறத்தி விஷயாக்கார விறத்தி விஷயாக்காரம்னா என்னர்த்தம் உலக பொருள்களையே எண்ணக்கூடியதாக இருக்கக்கூடாது நான் நான் எப்பவும் என்னுடைய இயல்பாகவே இருக்கின்ற இறைவனை எண்ணுபவனாக நான் இருக்க வேண்டும் அப்புறம் திரும்பவும் சொல்றார் பிரம் இறைவனும் என்னை நிராகரித்து விடக்கூடாது நான் இறைவனை நிராகரித்து விடக்கூடாதுங்கிறது என்ன அர்த்தம் என்னுடைய முயற்சியை நான் விட்டுவிடக்கூடாதுன்னு அர்த்தம் இறைவனும் எனக்கு அருள் புரிவதை விட்டுவிடக்கூடாது மாமா பிரம்ம நிராகரோத் இறைவனும் எனக்கு அருள் புரிவதை விட்டுவிடக்கூடாது அவர் பண்ணுவார் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் சொல்லணும் சொல்லிக்கின்றே இருக்கணும் கடவுளே எனக்கு அனுகிரகம் பண்ணு அனுகிரகம் பண்ணு கேட்டுட்டே இருக்கணும் தப்பு ஒன்றும் இல்லை அது சில பேருக்கு அதில் வேறு சோம்பேறித்தனம் அதில் வேற அஜ்யானம் என்னென்னா அவருக்கெல்லாம் தெரியாதுங்களா சுவாமி நாம் இதுக்கு அவர்கிட்ட போய் கேட்கணும் இதுக்கு பேர் தான் என்னென்ன போய் கேட்டால் என்ன குறைஞ்சா போயிடுவேன் வேதம் முழுக்க அதுதான் பண்ணிகிட்டு இருக்குது இல்லாட்டி என் ப்ரேயர் ஹெல்த் சென்டருக்கு போயிடுவேன் நீ கடைசியில் பிரேயர் ஹெல்ப் சென்டர்ன்னு வச்சிருக்கான் பிரார்த்தனை உதவி மையம் பிரார்த்தனைக்கு உதவி ஏன்னா நமக்கு என்ன பிரார்த்தனை பண்றதுன்னே தெரியல அவனுக்கு மெத்தடாலஜி எல்லாம் எப்படி பிரார்த்தனை பண்ணணும் தெரியணும் சுவாமி எர்றங்கும் அப்படின்னு அவன் சொல்லுவான் அப்ப உடனே எர்றங்கும் அதனால இவன் அங்கே போன ஏன்னா இவனுக்கு சாமி கும்பிடக்கூட தெரியல சாமி கும்பிடுறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும்பா எனக்கு சாமி கும்பிட்டு பழக்கமே இல்லைங்க சாமி இல்லை இப்படி தான்ப்பா கும்பிடணும் ஓ இப்படி தான் வச்சுக்கணுமா சரி அப்புறம் நிமிந்த நில்லு இல்லை நிமிந்து ஓகே சரி கண்ணம் ஓடு பிள்ளையாரன் சரி பிள்ளையாரன் நினச்சோம் சொல்லு எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி மனதில் சலனம் இல்லாமல் இருளே தோன்றாமல் நினைக்கும் போது நின் மௌன நிலை வந்துட நீ செயல் வேண்டும் கணக்கும் செல்வம் சொல்லு நாலு தடவை கணக்கும் செல்வம் கணக்கும் செல்வம் கணக்கும் செல்வம் நூறு வயது நூறு வயது இவையும் தர நீ கடவாயே கேடுப்பா செல்வங்கள் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும் பாரதியார் சொல்றார் இல்லையா வல்லமை தாராயோ வேதம் முழுக்க பிரார்த்தனை நிறைய இருக்கு ஏன்னா அந்த பிரார்த்தனைக்கு அவ்வளவு பலம் இருக்கு சுவாமி விவேகானந்தர் சொல்றார் பிரார்த்தனை என்பது உனக்குள்ளே புதைந்திருக்கும் சக்தியை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு கருவிங்கிறார் ரொம்ப அழகான வார்த்தை பிரார்த்தனை என்பது உனக்குள்ளே இருக்கும் மாபெரும் சக்தியை வெளிக்கொணர்வதற்கான ஒரு சாதனமாக இருக்கிறதுங்கிறார் வாஸ்தவம் பிரார்த்தனை பண்ற போதே நம்ம கிட்டே அந்த பலம் வருது நம்ம எங்கேயோ பார்த்து தட்சிணாமூர்த்தி கேட்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம் நமக்குள்ள இருக்கிற சக்திய வெளிக்கொணர்றதுக்கான வழிதான் அது அதைத்தானே அப்படி அடிக்கடி சொல்றார் விவேகானந்தரும் உனக்குள் பேராற்றல் புதைந்து கிடக்கிறது அந்த சக்தியை வெளியே வளர்க்க வளர்ப்பாயாக அதை சமுதாயத்திற்கு வழங்குவாயாக அதைத்தானே சொல்றார் அவர் ஆஹ மாமா பிரம்ம இறைவனும் எனக்கு அருள் புரிவதை விட்டுவிடக்கூடாது அவர் அருள் புரிவார் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை கேட்டுக்கிறேன் சுவாமி என்னை கவனிக்காமல் போயிடாத சொல்லலாம் இல்லையா தப்பாது ஒன்றும் தப்பு இல்லை சுவாமி நான் உன்னையே நினைக்கிறதுக்கு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் நீயும் என்னை விட்டுவிடாத நான் உன் குழந்த என்னை காப்பாச்சு அப்படிங்கிற அர்த்தத்தில் இது சகுண பிரம்மமாகவே நான் சொல்கிறேன் இது நிரகுண பிரம்மமாகவும் அர்த்தம் பண்ணிக்கலாம் என்ன அர்த்தம் எப்பவும் பிரம்மாக்கார விற்பி இருக்கணும் திரும்ப திரும்ப சொல்றது ஏன்னா இது விட்டு விலகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மாயா சக்தி ரொம்ப வலிமை வாய்ந்தது ஆகையினால்து அநிராகரணமே அஸ்து நிராகரணம் இருக்கக்கூடாது நிராகரணம் இருக்கு நிராகரிக்க கூடாது நிராகரிக்க கூடாது திரும்ப திரும்ப சொல்றாங்க அப்ப இதில் எம்ஃபசைஸ் இவ்வளவு இருக்கே ஏன்னு கேட்டா நம்ம வந்து கடைசிப்படி வந்தும் கூட கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகையினால எப்பவும் அலர்ட்டாக இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பிரார்த்தனை அநிராகரணமஸ்து அநிராகரண உண்மையை உணர்ந்து அந்த உணர்விலே நிலை பெற்றிருப்பதற்கு ஆதிசங்கர் ஒன்று சொல்லுவார் கீதையில் அஞ்சாவது அத்தியாயத்தில் சக்னோ தீகை வயசோடும் பிராக்ஷரீர விமோக்ஷனாது காமக்ரோதோதவம் வேகம் சயுக்துகீ நரக அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்ற போது எவனொருவன் மரணமடைவதற்கு முன்னமேயே தன்னுடைய மனதில் தோன்றுகிற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவனோ அவனே சுகமான மனிதன் என்பது அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் காமக்ரோதோத்பவம் வேகம் காமவேகம் குரோத வேகம் கோபம் காமக்ரோத வேகம் எவன் ஒருவன் அதை வந்து மரணத்துக்கு முன்னாலேயே ஜெயிக்கிறானோன்னு சொல்லியிருக்கார் ஆதிசங்கரர் அங்கே ரொம்ப அழகாக எழுதுகிறார் சாகர வரைக்கும் எவன் ஜெயிக்கிறானோ சாகரத்துக்கு முன்னாலே என்ன மரண பரியந்தம் மரண அது ஒரு கதை சொல்லுவாங்க நிறைய நான் சொல்லிகிட்டுருக்கேன் ஒரு சாமியார் ஒரு சாமியாரை பார்த்து ஒரு நாஸ்திகன் சொன்னான் உனக்கும் கழுதைக்கு என்ன பெரிய வித்தியாசம் தான் அவனுக்கு அதில் ஒரு ஆனந்தம் அதில் உனக்கும் கழுதைக்கு என்ன வித்தியாசம் தான் பதிலே சொல்லலையாம் அவர் மரணப்படுக்கையில் இருந்தாரான் அவனை கூப்பிட்டாரான் நான் கழுதையை விட உயர்ந்தவன் தான் ஏன் அன்னைக்கே அதை சொல்லக்கூடாதுன்னு நான் சா இனிமேல் செத்து போயிடுவேன் இனிமே வாழ முடியாது ஒருவேளை நான் உயிர் போகிறதுக்கு முன்னால் நான் கெட்டு போயிட்டா கழுதை விட மோசமாகிடுவேன் இனிமே நான் தைரியமாக சொல்லுவேன் நான் ஒழுங்காக வாழ்ந்துட்டேன் நான் கழுதை விட வசந்தம் வந்தாம்பா ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க வேதத்தில் கழுதை ரொம்ப உயர்வாக பேசப்பட்டுருக்கு கழுதையை பற்றியே ஒரு புஸ்தம் இருக்கு கழுதை வந்து வேத சாஸ்திரங்களில் ரொம்ப உயர்வான ஒரு மிருகமாக சொல்லப்பட்டுருக்கு நம்ம கழுதையை அவ்வளோ மட்டமாக பேசுகிறோம் யாகங்களில் இதுலெல்லாம் வந்து கழுதைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இருக்கட்டும் எதுக்கு சொல்கிறோம்னா சாகர வரைக்கும் நம்ம ஜாகதையாக இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இதெல்லாம் சொல்கிறதுனால கொஞ்சம் எப்பவும் அலர்ட்டாக இருப்போங்கிறதுக்காக மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணம் அஸ்து அநிராகரணமே அஸ்தூ அநிரா நிராகரணம் இல்லாமல் இருக்கட்டும் நிராகரணம் வர நிராகரணம் ஏற்படக்கூடாது நிராகரிக்க கூடாது நிராகரிக்க கூடாது அப்படிங்கிற விட்டுடக்கூடாதுன்னு அர்த்தம் சரி இது ஒரு விஷயம் முதல்ல என்ன பார்த்தோம் முதல்ல அம்சம் என்ன இந்திரியங்கள் அதாவது உடல் உடலும் உள்ளமும் உடலும் உள்ளமும் ஞானம் பெறுவதற்கு தகுதியுடையதாக ஆகட்டும் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா என்னுடைய முயற்சியும் இறையருளும் நன்கு இருக்கட்டும் ரெண்டாவது மூணாவது என்னென்ன ததாத்மனி நிறத்தேய உபனிஷத் சு தே மயி சந்து தே மயிசு உபனிஷத்சு ஏ தர்மாஹா உபனிஷத்துகளில் வந்து இந்த வேதாந்தம் படிக்கிறதுக்கு என்னெல்லாம் தகுதி சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த தகுதியெல்லாம் எங்கிட்ட முழுமையா இருக்கட்டும் வேதாந்தம் கற்பதற்கு யாது யாது தகுதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அந்த தகுதிகள் அனைத்தும் என்னிடத்தில் முழுமையாக இருக்கட்டும் படிக்கிறதுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் வேணுமோ அந்த குவாலிஃபிகேஷன் எனக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும் தத்து உபனிஷத்சு ஏ தர்மா சந்தி தேர்மா ஆத்மனி ஆத்மயி ஆத்மனி சத்து நிரத்தே சத்து இருக்கட்டும் அந்த ஆத்மாவில் நிலைத்திருக்க விரும்புகின்ற நிதராம் ரத்தே அந்த ஆத்மாவில் நிலைச்சிருக்கிற விரும்புகிற தி நிறத்தே மையின்னு படிக்கணும் தது ஆத்மனி மயி உபனிஷத்சு ஏ தர்மா தே தர்மா சந்து ஆத்ம தத்துவத்திலேயே ரத்திருக்கிற விரும்புகின்ற எனக்கு உபிஷத்துக்களில் சொல்லப்பட்டிருக்கிற தகுதிகள் அனைத்தும் முழுமையாக இருக்கட்டும் முழுமையாக இருக்கட்டும் ரெண்டு தடவை சொல்கிறது எதுக்குன்னா எம்ஃபசைஸ் அழுத்தம் அதை பண்ணு அதை பண்ணு ரெண்டு தடவை சொல்கிறது அ தே சந்து மயி சந்து தே மயி சந்து அவைகள் என்னிடத்தில் பொருந்து இருக்கட்டும் பொருந்து இருக்கட்டும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி படிச்சு மோப்பா மமாணச்சுமோலிந்திரிச்சர்மம்மராமாஸ் மே அஸ் தமவுபுதர்மாஸ் மயி சன் மயிச ம் ஷா ஹரி ஓம் ஆதிகருநீ